நாட்டின் இணை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் கால் கிலோ வெண்டைக்காய் கால் கிலோ தக்காளி ரெண்டு வெங்காயம் கால் கப் காஞ்ச மிளகாய் ரெண்டு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் மூணு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப படுகு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நாலு ஸ்பூன் கத்தமல்லி சிறுதளவு கருவேப்பிழை சிறிது அளவு செய்முறை அதனால வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கலாம் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பண்ணி வச்சிடலாம் வெண்டைக்காய் பிரிஸ்கிரிப்ஷன் முதல்ல தண்ணியில அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா துடைச்சிட்டு அரைஞ்சாலும் வெண்டைக்காய வந்து கையில் பிரிஸ்கிரிப்ஷன் ஒட்டாது சவப்பாத்த வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சோம்பு போட்டு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாக கிள்ளி போட்டுணும் கிள்ளி போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் வதக்கினதும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிடுவோம் அது கூட மஞ்சப்படி மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் உப்பு கலந்து நல்லா இந்த எண்ணெயிலையும் அந்த கத்திரிக்காய் மட்டக்காய நல்லா வதக்கணும் நல்லா ஒரு முக்கா பாகம் வதக்கின உடனே இந்த தக்காளி பிஞ்சு விட்டுக்கோ இல்லையா கொட்டி அதையும் நல்லா வதக்கணும் ராஸ் போற அளவுக்கு நல்லா வேக விடணும் நல்லா உடனே அதுல வந்து கொத்தமரி கருவப்பிழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பர்பான கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசாலா தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்